வணக்கம் செப்டம்பர் 8 இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் 1. இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் நிறுவனங்கள் சட்டம் கொண்டுவரப்பட்டது 2. ஊக்க மருந்து விதிமீறல் காரணமாக BCCI சி இடைநீக்கம் செய்த இந்திய கிரிக்கெட் வீரர் பிரித்வி ஷா மூன்று சமூக கண்டுபிடிப்புக்கான புதிய திட்டம் அடல் புதுமை திட்டத்தின் கீழ் தொடங்கப்படும் இனி இன்றைய நன்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று உலக நுரையீரல் புற்றுநோய் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது இரண்டு முத்தாலாக் தடை மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்தவர் யார் மூன்று புதிய தொழில்துறை கொள்கையை வகுக்க பத்து பணிக்குழுக்களை உருவாக்கிய மாநிலம்